அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் இந்த குரட்பாவில் திருவள்ளுவர் முறையாக ஆட்சி பண்ணலன்னா அரசன் கெட்டு போய்விடுவான் துன்பப்படுவான் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் முறை செய்யா மன்னவன் அப்படின்னா தர்மமான வழியில ராஜ்யத்தை நடத்தாதவன் அற வழியிலே அரசாட்சியை நடத்தாதவன் செங்கோன்மையை கடைப்பிடிக்காதவன் அப்படின்னு அர்த்தம் என்பதத்தான் ஓரா அப்படின்னு சொன்ன அந்த மந்திரி சபையில மந்த்ராலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது சாஸ்திரம் தெரிஞ்ச அதாவது நாட்டை நடத்துறதுக்குள்ள இந்த பொறுப்பால் இப்ப படிக்கிறோம் அர்த்த சாஸ்திரம் தெரிந்த மக்களோட தானும் இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதன்படி ஆட்சியை நடத்தணும் எண்பதத்தான் ஓரா என்பதான் அப்படின்னு சொன்னா எளிமையாக அதாவது அணுகுவதற்கு எளியவனாக இருக்கணும் அதாவது ஈஸிலி அப்ரோச்சபிள் அதுக்காக வேண்டி தேவையில்லாம அனாவசியமா எல்லாரும் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது அது வேற விஷயம் அதாவது ஒரு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, அது ராஜா வந்து ஈஸிலி அப்ரோச்சபிள் அவர்கிட்ட அவர் நமக்கு கிடைப்பார் அது இந்த காலத்துல எல்லாம் டெக்னாலஜிலாம் இருக்கே இப்போ ப்ரைம் மினிஸ்டரே வேணாலும் நாம் காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் ஐடியெலாம் வச்சிருக்கார் அவருக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு அதுக்காக எல்லாத்துக்கும் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட போகக்கூடாது அது நம்மளுக்கும் விவரம் தெரியணும் ஆஹ் என்பதான் அப்படின்னு சொன்னா எளிமையான தன்மையை உடையவனாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் எளிமையான தன்மைனா அர்த்தம் ஆடம்பரம் எளிமைங்கிற அந்த அர்த்தத்துல இல்லை அணுகுவதற்கு சுலபமாக இருக்கிறது அவர் ராஜாவை பார்க்கணும்னா சுலபமா பார்க்கற மாதிரி இருக்கணும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கணும் அப்புறம் ஓரா ஓரான்னு சொன்னா ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும்னா அறிஞர்களோட ஆராய்ச்சியும் பண்ணணும் மந்திராலோச்சனைன்னு அதுக்கு பேர் மந்திரிகளோடு சேர்ந்து கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது முடிவெடுக்கிறது அரசந்தான் யாரோ ஒருத்தர் தான் முடிவெடுக்க முடியும் ஆக எளியவனாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்து தர்மத்தை நிலைநாட்ட முற்பட வேண்டும் ஆக ஒரு மன்னவன் என்ன பண்ணணும்னா தர்மமான வழியில் அரசாட்சியை நடத்தணும் அதற்கு மந்த்ராலோசனை பண்ணணும் மக்கள் அணுகுவதற்கு எளியவனாகவும் இருக்க வேண்டும் எளியவனாகவும் இருக்க வேண்டும் சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்து தர்மமான வழியில் ஆட்சியை நடத்தாத மன்னவன் அப்படி இதெல்லாம் பண்ணலதில்லை யாருக்கும் சீக்கிரம் கிடைக்க மாட்டான் அப்புறம் யாரும் அறிஞர்களோட சேர்ந்து சிந்திக்கிறதும் கிடையாது மனம் போன போக்குல அரசாட்சியை பண்ணினா என்னாகும்னா அவனுடைய தன்மையினால அவன் அழிந்து போவான் தானே கடும் தன் பதத்தான் தானே கடும் அத்தகைய தன்மையினால அரசனே இந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறது இல்லை அணுகுவதற்கு எளியவனாக இருப்பது ஒரு தர்மம் அறம் ஓர்வது எல்லோருடையும் சேர்ந்து திருவள்ளுவர் அடிக்கடி இந்த சொல்ல பயன்படுத்துகிறார் செயற்பாலதோறும் அரணே உயர்பாலதோறும் பழி அங்க ஓர்ந்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் அர்த்தம் அது தன் பதத்தால் தன்னுடைய தன்மையினால் என்னாகும்னா அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து தானே கெட்டு போயிடுவான் கெட்டு போயிடுவான்னா அவனும் கெடும் நாடும் துன்பப்படும் அரசாட்சி கெட்டுவிடும் என்பது கருத்து தனிப்பட்ட முறையில் அரசன் அழிந்தா பரவாயில்லை அவனுடைய தவறான செயலால மக்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்பதும் இங்கே நாம் புரிந்து வேண்டியது அரசன் எல்லோரும் பார்ப்பதற்கு வசதியாக எளியனா இருக்க வேண்டும் பசு ஆராய்ச்சி மணி அடித்து நீதி பெற்ற நாடு அல்லவா இது மேலும் அவசரம் இல்லாமல் யோசித்து நீதி வழங்க வேண்டும் இல்லைன்னா கோவலனுக்கு அநீதி வழங்கிய பாண்டியனை போல தாழ்வை அடைய வேண்டியிருக்கும் இந்த உண்மைகளெல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதம்ங்கிறது எளிய நிலை யாரும் கெடுக்காமலே தானே கெடுவான் இறைமாட்சியில முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது குரலன் அவங்க பார்க்கலாம் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அக அணுகுவதற்கு எளியவனாகவும் கடுமையான சொற்களை பேசாதவனாகவும் இருந்தால் இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த மன்னனை உயர்த்தி பேசுவார்கள் அது மட்டுமல்ல அவனுடைய அரசாட்சியின் பரப்பு நீளும் என்கிற கருத்தும் இந்த குரட்பாவிலே இருக்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் சூர்பனகை ராவன் ட சொல்லுகிறாள் தீக்ணம் அல்ப பிரதாதாரம் வியசனே சர்வபூதானி நாபிதாவந்தி பார்த்திவம் கூறிய வார்த்தைகளை பேசுபவனும் சிறிதளவே வழங்குகின்றவனும் கவனக்குறைவுடன் கூடியவனும் கர்வமுடையவனும் விரைந்து செயலாற்றி நீதி வழங்காமல் ஜடம் போன்று இருப்பவனுமான மக்கள் துயர காலத்தில் கூட நாடி ஓடுவதில்லை சொல்லியிருக்கிற விதம் வந்து அதாவது தர்மத்தை சொல்லுகிறாள் சூர்பனக ஆனா சுயநலத்தோடு பேசுகிறாள் ஆனா தர்மத்தை தான் அழகா சொல்லுகிறாள் அதாவது ராவணன் தனக்காக வேண்டி சீக்கிரம் காரியத்தை பண்ணணும் ராமனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சீதையை அபகரி ராமனை அழிக்கணுங்கிறதுக்காக சொல்லுகிறாள் ஆனா இதுல இருக்கிற தர்மத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம் இனி பதவரை பார்க்கலாம் என் பதத்தான் அனைவரும் அணுகுவதற்கு எளியவனாய் இல்லாமல் ஓரா நன்கு ஆராய்ச்சி செய்யாமல் முறை செய்யா நீதி வழங்க தவறுகிற மன்னவன் அரசன் தன்பதான் தாழ்ந்த நிலையை அடைந்து தானே கெடும் தன்னைத்தானே கெடுத்து கொள்வான் அனைவரும் அணுகுவதற்கு எளியவனாய் இல்லாமல் நன்கு ஆராயாமல் நீதி வழங்கத் தவறுகிற அரசன் தாழ்ந்த நிலையை அடைந்து தன்னைத்தானே கெடுத்துக்கொள்வான் என்பதே பொழிப்புரை இக்குரட்பா நேர்மையற்ற அரசனுக்கு வரும் கேட்டை உணர்த்தியது